பாடம் நாற்பத்தி ஏழு அல்லாஹ் தன் அடியானை நேசிப்பதின் அடையாளங்கள் அதற்கான பண்புகளை பேண தூண்டுதல் நபியே நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாகவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் உங்களை அல்லாஹ நேசிப்பான் மேலும் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிகுந்த இரக்கமுடையவன் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே உங்களில் ஒருவர் தன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லாஹ் வேறு மக்களை கொண்டு வருவான் அவர்களை அவன் நேசிப்பான் அவனை அவர்கள் நேசிப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் பணிவானவர்களாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கடுமையானவர்களாகவும் நடந்து கொள்வார்கள் அல்லாஹுவின் வழியில் போரிடுவார்கள் பழி சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாஹுவின் அருளாகும் தான் நாடியோருக்கு அல்லாஹ் அதை வழங்குகின்றான் அல்லாஹ் விசாலமானவன் அறிந்தவன் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது வசனம்